ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராதங்கிற தரப்பில் வருஷையா தர்மங்களை பார்த்துன்னு வரோம் திராங்கிறது ரொம்ப முக்கியம் திராத்தங்கிறது சரியான முறையில் நம்மால் செய்யப்படலைன்னா அதெல்லாம் அதனாலே நாம் இழக்கிறது ரொம்ப ஜாஸ்தி அதை மனசில் வச்சுட்டு நாம் அதை செய்யணும் முக்கியமாக நம்முடைய ஆயுசுக்கு நம்முடைய தேக ஆரோக்கியத்துக்கு மன நிம்மதிக்கு இந்த மூன்று பலனுக்கும் முக்கியமாக உள்ளது இந்த ஸ்ராத்தம்ங்கிறது இந்த ஸ்ராத்தம் விஷயமாக ஒருத்தர்கிட்ட பேசன்ட் இருந்த பொழுது அவர்கிட்ட நான் சொன்னேன் ஆயுஷ் விருத்தி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னேன் இப்போலாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுற ஒரு சமயங்களில் எழுபத்தஞ்சிலருந்து எண்பத்தஞ்சுங்கிறது ஆயுர் பாவம்னு இருக்குது அதுபோல் இப்போ சமீபத்தில் மனுஷனுடைய ஆயுஷுங்கிறத எப்படி தீர்மானிச்சுருக்கான்னா அறுபத்தஞ்சிலருந்து எழுபத்தஞ்சி அப்படின்னு இப்போது தீர்மானம் பண்ணியிருக்காள் அறுபத்தஞ்சிலருந்து எழுபத்தஞ்சுங்கிறது மனுஷனுடைய ஆயுஷ் இருக்கும் அப்படின்னு இப்போது சொல்கிறான்னு நான் சொன்னதுக்கு அவர் சொன்னார் இல்லை அப்படி இல்லை இப்போது எழுபத்தஞ்சிலருந்து எண்பத்தஞ்சின்னு சொல்லலாம் ஏன்னால் நிறையா வைத்தியங்கள் இப்போது நிறையா வளர்ந்துடுத்து வளர்ந்து போயிடுது ஆகையினாலே மருந்து மாத்திரைகள்னாலேயே கூட ரொம்ப இருக்கும்படியான சக்தி கிடைக்கிறது இப்போது அப்படின்னு அவர் சொன்னார் ரொம்ப சந்தோஷம் மருந்து மாத்திரைகள் நிறையா சாப்பிட்டாவது நாம் தீர்காயுசாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமே அதை நாம் தக்க வச்சுக்கணும் இந்த ஸ்ராத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்ராத்தங்கள்லாம் சரியான முறையில் செய்யாமல் நாம் எவ்வளோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் ஆயுசு விருத்தியாகாது அப்போது என்ன சொல்லுவோம் இந்த மருந்து சரியான முறையில் நமக்கு வேலை செய்யல அப்படின்னு சொல்லுவோம் இந்த மருந்து மாத்திரைகள்னால நம்முடைய ஆயுஷு விரத்தியாகிறது நாம் மனசில் நினச்சிருந்தாலும் கூட முக்கியமாக அதில் உள்ளது மருந்துக்கு உள்ள சக்தியை கொடுக்குறவா பித்திருக்கள் நாம் சாப்பிடக்கூடிய மருந்தில் சக்தி இருக்கணும் அந்த சக்தியை கொடுக்கிறவர்கள் பித்தற்கள் ஆகையினாலே நாம் பித்திருக்களை மறந்துட்டும் நாம் தீர்காயுஷாக இருக்கணும்னு நினைக்கிறவே முடியாது பித்திருக்களை தான் நாம் பிரார்த்தனை பண்ணுறதும் பண்ணணும் தீர்காயுஷாக இருக்கிறதுக்கு இப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மன நிம்மதிங்கிறது ஸ்ராத்தத்தில் மட்டுந்தான் நமக்கு கிடைக்கிறது இப்போ எவ்வளவோ வைத்தியங்கள் வந்துட்டாலும் கூட இன்னும் மனசு சம்பந்தமாக இன்னும் அந்த அளவுக்கு வைத்தியங்களில் முன்னேற்றம் வரலை இன்னும் ஆராய்ச்சி வரலை இன்னும் மனது எங்கே இருக்குதுன்னு கூட இன்னும் கண்டுபிடிக்கலை வைத்தியத்தில் இந்த மனசு ஆரோக்கியத்துக்கு நமக்கு ஒரே மருந்து இந்த பித்திருக்கர்மாக்கள் தான் இந்த பித்திருக்களை நாம் சரியான முறையில் ஆராதிச்சுட்டால் மனோபலம் நமக்கு வேணும் உடம்பில் என்ன வியாதி இருந்தாலும் மனசு தெம்பாக இருந்ததுன்னா அந்த வியாதி வளரவே வளராது உடம்பில் அந்த வியாதி பாட்டுக்கு அது ஒரு பக்கம் இருக்கும் இப்போ அந்த சுகர் பிபியெல்லாம் வந்தால் ரொம்ப பயம் வருது இந்த வியாதி நம்மளை கொன்னுடுமோ கொன்னுடுமோன்னு பயம் வருது பழைய நாளில் இதெல்லாம் இல்லையா அப்படின்னா இருந்தது இந்த வியாதிகள்லாம் பழைய நாளிலேயும் உண்டு ஆனால் வியாதி வளராது தலை சுத்தல் வரும் உடனே எலுமிச்சு சாப்பிடுவாள் அது பாட்டுக்கு இருக்குது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்குதுன்னு தைரியமாக இருப்பாள் அது இருந்துட்டு போகிறது அப்படின்னு இருப்பா அந்த அளவுக்கு மனோபலம் வரணும் அந்த மனோபலத்தை கொடுக்கறவர்கள் பிதற்கள் தான் அதற்குத்தான் ஸ்ராத்தங்கள் தர்ப்பணங்கள் எல்லாத்துக்கும் அதற்குன்னு நாம் சமயம் ஒதுக்கி டைம் ஒதுக்கி அதை நாம் சரியான முறையில் செய்துவிடணும் இந்த ஸ்ராத்தங்களை மூன்று விதமாக பிரிச்சிருக்கா நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் மகர்ஷிகள் நித்தியம் நைமித்திகம் காமியம்னு மூன்றாக பிரிச்சிருக்கா நித்தியம் அப்படின்னா அதாவது வருஷா வருஷம் நம்முடைய தாயார் தகப்பனார்கள் காலமான திசியில் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் அமாவாசையில் பண்ணக்கூடியது மகாலய பட்சத்தில் பண்ணக்கூடியது இந்த ஸ்ராத்தங்களுக்கெல்லாம் நித்தியம்னு பேர் நைமித்திகம்னா பிரயத்தனங்களை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்கள் ஸ்ராத்தங்கள் தர்ப்பணங்கள் கிரகண புண்ணிய காலத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் இவைகளுக்கெல்லாம் நைமித்திகம்னு பேர் மூன்றாவது காமியம்னு காமியஸ்ராத்தங்கள்னு சொல்லியிருக்கா இன்ன இன்னென்ன என்னென்ன பலன் நமக்கு தேவையோ அந்த பலனை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஸ்ராத்தங்களே சொல்லியிருக்கா அந்த ஸ்ராத்தங்களை பண்ணியே அந்த பலனை நாம் அடையலாம்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது நட்சத்திரம் வாரியாக ஸ்ராத்தங்கள் பண்ணுறது வார வாரியாக ஸ்ராத்தங்கள் பண்ணுறது திதிகளுக்கு தகுந்தா போல ஸ்ராதங்கள் பண்ணுறது வேகள்லாம் காமியஸ்ராத்தம்னு பேர் பித்திருக்களை ஆராதிச்சே நாம் அத்தனை பலன்களையும் அடைஞ்சுடலாம் கிருத்திகையிலேருந்து ஆரம்பித்து இருபத்தெட்டு நட்சத்திரம் வருது கிருத்திகா நட்சத்திரத்தில் அத்தனை சுகங்களும் நமக்கு கிடைக்கணும்னு நினச்சால் கிருத்திகா நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணுறது ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு சந்ததிகள் ஏற்படணும் அப்படின்னா शा। शा। बलं तथा ரோஹி நிற்கி ஷாஞ்சாப்போஜ் சௌரியம் க்ஷேத்தம் பலம் துரான்ஸ்யே சௌபா சமதி முக்கியதா பிரவத்திர்தவிஜிரீகித்தம் யோகீதோக்கரமாஷக் சிதிம் குப்பியங்காமப்பஜாபிகம் அஸ்வானாயுஷ் விதிவத்து யஸ்ராம் சம்பிரய்ச்சி கிருத்திகாதிபரண்யந்தம் சகாமான ஆப்னுயாதிமான் அப்படின்னு தர்மசாஸ்திரத்திலே நமக்கு யாஜ்ஞவல்க்கருங்கிற மகர்ஷி காண்பிக்கிறார் அத்தனை காமனேகளுக்கும் ஸ்ராத்தங்கள் இருக்கு முக்கியமாக வியாதி வியாதி இல்லாமல் நாம் சாப்பிடக்கூடிய மருந்து சரியானபடி வேலை செய்யணும் அப்படின்னா தேக ஆரோக்கியம் பூர்ணமாக நமக்கு கிடைக்கணுமானால் அனுஷ நக்ஷத்திரத்தன்னைக்கு அந்த காமியஸ்ராத்தத்தை பண்ணணும் பித்திருக்களை உத்தேசித்து பண்ணினால் எந்த வியாதியுமே வராது தேகத்தில் அதே போல் வியாதிக்கு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மருந்து சரியான முறையில் வேலை செய்யணும் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் பக்க விளைவுகள் இல்லாமல் அந்த மருந்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணுமானால் அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணுறது அதே போல் நாம் எதோ ஒரு வியாபாரமோ ஏதோ பிஸ்னஸோ ஏதோ பண்ணுறோம் அதில் நமக்கு நிறைய லாபம் அதில் நாம் வெற்றி அடையணும் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணுறது அப்படி இவைகளுக்கெல்லாம் காமியஸ்ராத்தம்னு பேர் அதில் பண்ணினால் நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது பிதற்கள் அனுகிரகம் பண்ணுறா வாரத்துக்கு தகுந்தா போல காமியஸ்ராத்தங்கள் சொல்லியிருக்கா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு காமனைகளை உத்தேசித்து ஸ்ராத்தங்கள் பண்ணுறது அவைகள் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்